நற்றினை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கதை சொல்லி சரிதாஜோ இன்றைய கதையோடு விளையாடுவின் கதை புளியானாலும் எளிதான் ஒரு அண்டங்காக்கா இறதையடி பறந்துட்டு போச்சு அப்போ ஒரு குட்டி எலியை பார்த்து உடனே தன்னோட அழகால கவிட்டு மேல பறந்து போச்சு திடீர்னு காக்கையோட பிடியில இருந்து நழுவி கீழே விழுந்துருச்சு அந்த குட்டி எலி அந்த காட்டுல வசிச்சுட்டு வந்த ஒரு மந்திரவாதி கிட்ட அந்த குட்டி எலி போய் விழுந்துருச்சு பரிதாம பார்த்தாரு அந்த மந்திரவாதி உடனே அந்த குட்டியை எலியை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு உம் அது கொஞ்ச நாள் வளர்ந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குடிசையை விட்டு வெளியில போச்சு அப்போ ஒரு பூனைய பார்த்து ரொம்ப பயந்து நடுங்கி பயந்து ஓடி வேக ஓடி வந்து ஒரு மூளையில பதுங்கிருச்சு அதோட நடுக்கம் நிக்கவே இல்லை இத கவனிச்சிட்டு இருந்த மந்திரவாதி கனிவோட போய் கேட்கிறாரு என்னாச்சு ஏன் வந்து இப்படி நீ நடுங்கற அப்படின்னு கேட்ட உனையும் அந்த குட்டி எலி கீச்சு குரல சொல்லிச்சு நான் குடியிலிருந்து வெளியில போகும் போது ஒரு பூனைய பாத்துனா அதே என்ன கொன்னிடுமோன்னு பயந்துட்டேன் எலியோட பயத்தை அகற்ற நினைச்ச மந்திரவாதி சொன்னாரு நீ ஒருபோது பூனைய பார்த்து பயப்படாதபடி நான் ஒரு வழி செய்யற இப்போ நீ போய் தூங்கு காலையில எழுந்திருச்சதுக்கு நீ எலியா இருக்க மாட்டேன் ஒரு அழகான பூனையா மாறி இருப்ப அப்படின்னு சொல்றாரு காலையில குட்டி அலி ஒரு அழகான பூனையா மாறி இருந்துச்சு இப்ப அந்த மந்திரவாதி எப்பவுமே ஒரு பூனைய பார்த்து பயப்பட தேவையில்லை நீயே ஒரு பூனை தான் குட்டி அலி ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில ஓடுச்சு சூரிய வெப்பத்துல தன்னை அப்படியே சூடுபடுத்தி கொள்றதுக்காக ஒரு இடத்துல படுத்துது அப்போ மறுபடியும் எதிரெல்லாம் அந்த பழைய பூனை வந்துச்சு குட்டி அலி அதை ரொம்ப பதட்டம் ஆயிருச்சு நம்ம இப்போ ஒரு இலி இல்லையே ஒரு பூனை அப்படிங்கறது கூட அது மறந்து வேக ஓடி வந்துச்சு எலியோட அச்சத்தை பார்த்து வெயப்படாத மந்திரவாதி மறுபடியும் கேக்குறாரு என்ன ஆச்சு உனக்கு இந்த முறை வந்தது தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஒரு விலங்கா மாறி இருப்பேன் பலசாலியான நீ மாறிப்படின்னு சொல்றாரு அப்ப அதே மாதிரி பூனை போய் திரும்பவும் எளியா இருந்த அந்த பூனை போய் திரும்பவும் படுத்து தூங்கிடுச்சு காலையில எழுந்திரி பார்க்கும் போது பார்த்தா அது ஒரு நாய மாறி இருந்துச்சு அந்த பூனைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு ஆஹா இனி வந்து நம்ம பூனைய பாத்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த நாய் வந்து போச்சு ஒரு பக்கம் மறுபடியும் காட்டுக்குள்ள போகுது காட்டுக்குள்ள போய் ஏதாவது ஏற தேடி சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது திரும்பவும் அதே பழைய பூனைய பாத்துச்சு பூனைய பாத்ததையும் தன்னை தாக்க வந்துருச்சு இந்த பூனை அப்படின்னு நினைச்சு பாதுகாக்கிறதுக்காக உருமிச்சு நாங்கள தூக்கி காட்டுச்சு மியோ மியோ அப்படின்னு அலருச்சு பூனையோட அலர்ல கேட்டு பயந்து நாய் தல தெரிக்க ஓடிச்சு குடிசையில வந்து ஒளிஞ்சிட்டு அப்படியே ரொம்ப பதட்டத்தோட இருந்துச்சு அப்ப இப்ப மந்திரவாதி திரும்பவும் வராரு அடாடே இப்ப யாரும் பயமுறுத்துனாங்க நீயே இப்படி நடுங்கிட்டு இருக்க உனைய பார்த்துதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கப்பட்ட நாயே மந்திரவாதி கிட்ட போய் சொல்லுச்சு என் குருவே நான் குடில காரிகளை பார்த்தேன் தெரியுமா என்ன பார்த்து பயங்கரமா உருமிச்சு கடவுள் அரலானதான் இப்படி தப்பிச்சேன் அதுக்கிட்ட வந்து தப்பி ஓடி வந்துட்டேன் அந்த பயம்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு மந்திரவாதி உடனே அன்பா சொன்னாரு எப்போதும் நீ யார பார்த்து அஞ்சாதபடி நான் ஒரு ஏற்பாடு செய்யறேன் நாளை காலையில தூங்கிய நீ ஒரு பயங்கரமான தைரியசாலியான ஒரு விலங்கா மாறியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு திரும்பவும் அது அடுத்த நாள் தூங்கி இருந்துச்சும் ஒரு புளியா மாறி இருந்தது அப்போ அந்த குடில வசிக்கிறதுக்கு இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுசாலியான ஒரு விலங்கு இந்த குடியில நம்ம ஒத்து வராது நம்ம வந்து மனுஷங்களோட வாழ்றதா அதனால நம்ம காட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா காட்டுக்குள்ள போச்சு தன்னை பத்தி ரொம்ப பெருமையா வேற நினைச்சிட்டு போச்சு காட்டுக்குள்ள அப்போ எதிர்பாராம மீண்டும் அந்த பூனைய பாத்துருச்சு பூனையும் புளிய பாத்துருச்சு அச்சத்தால பூனையோன உடல் அப்படியே சிலிர்த்து அப்படியே நிக்குதோ அதோட முதுகு வளைஞ்சிருக்குது மரண பயத்தோட வெறிச்சு பாக்குது எனக்கு முடிவு வந்துருச்சு இந்த புலிகிட்டிருந்து என்னால தப்ப முடியாது கடவுளே என்ன செய்வேன் அப்படின்னு அந்த பூனை வந்து கலக்கமடைஞ்சிருச்சு அந்த புளி இருக்கிறத அது என்ன செய்யும் தெரியுமா பயத்தை பார்த்து ரொம்ப கேட்டான் ஏன் இப்ப ஆமா அங்க நான் பார்த்தேன் அங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ மந்திரவாதி கேக்குறாரு என்ன நீ பாத்த அது என்ன விலங்கு அப்பதான் மந்திரவாதிக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சது ஒரு எலி ரொம்ப பலம் வாய்ந்து புளியா இருந்தா கூட எலிக்கான அச்சத்தோட தான் இருக்குது மனோபலம் இல்லாத உடல் பலத்தால் எந்த பையனுமே இல்லை யார் துணிவானவங்களா இருந்தாலும் அவங்களோட துணிவு அப்படிங்கறது அவங்களோட மனசுலதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துணிவற்றவங்க எல்லாருமே எளிய மாதிரி இருக்கிறவங்க தான் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மந்திரவாதி திரும்பவும் அந்த மந்திரவாதி அதனால அந்த புளியை ஏழியாக மாற்றிடுறாரு நம்மள சில பேர் அப்படி தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்னதான் வந்து நமக்கான சில விஷயங்கள் மாறினாலும் மனதளவில் மாறாமல் இருக்கோம் மனதளவில் நம்மளை மாற்றிக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையில் இன்னைக்கும் வெற்றி பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்